அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் ஒரு தொழுகை உண்டு என்று நபி சல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்கள் இரண்டு முறை கூறிவிட்டு மூன்றாம் முறை விரும்பி அவர்கள் தொழலாம் என்றார்கள்